வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அலுக்கிய அதிகம் அரிய அரிய ஒருவன் அதிகம் அழக்கமாய் இருக்க விரும்புகிறான் ஆம் அதிகம் அறிய அறிய ஒருவன் அதிகம் அழக்கமாய் இருக்க விளம்புகிறான் என்கிறான் பீல்டி நன்றி வணக்கம்